எபிசோட் ஒன்று தூரல் மழையின் ஈரம் அன்று இரவு சென்னையை குளிராக வைத்திருந்தது மின் வெளிச்சமும் மின்னலும் இரவை விலக்கி பகல் போல் காட்டியது மழையிலும் மக்கள் பரபரப்பு குறையாமல் டிராபிக்கில் கிரீன் சிக்னலுக்காக காத்திருந்தனர் அது வட சாலையின் டிராபிக் சிக்னல் வழக்கத்துக்கு மாறாக அங்கு மெட்ரோ ட்ரெயினுக்காக பணிகள் நடந்து கொண்டிருந்ததால் சாலையின் நகலம் குறைந்து ஊர்திகளை திண்டாட செய்தது ஹரிஷும் ஒருவனாக தன் பைக்கின் மழையின் வேகம் அதிகரிக்க காரில் உள்ளவர்கள் எந்த பரபரப்பும் காட்டாமல் அமர்ந்திருந்தனர் பைக்கில் இருப்பவர்கள் சிலர் அப்படியே நனைந்தபடி இருக்க சிலர் வண்டியை ஓரம் கட்ட முயற்சித்தனர் அப்போது ஒருவன் ஹரீஷின் பைக் இண்டிகேட்டரில் இடிக்க இண்டிகேட்டர் உடைந்தது அப்போது ஹரீஷ் கோபத்தில் யோ கணந்தர்ல என அவனை நோக்கி கத்த மழையின் சத்தத்தில் அவன் ஹரிஷை கவனிக்காமல் வண்டியை ஓட்டி செல்கிறான் ஹரிஷ் வண்டியை விட்டு இறங்கி பைக் இண்டிகேட்டரை பார்க்கிறான் இதுக்குமா என விரக்தியில் தனக்குள் பேசிக்கொள்ள கனமழையால் அவசரமாக பைக்கில் ஏறி பெட்ரோல் டேங்கில் இருக்கும் ஹெல்மெட்டை எடுத்து அவசரமாக போட்டுக் கொண்டான் அவன் டெலிவரி பாய் என்பதை அவன் டிஷர்ட் காட்டிக் கொடுத்தது பைக்கின் ஹேண்டில் பாரில் லாக் செய்திருந்த அவனுடைய போனில் லொக்கேஷன் கிண்டியை நோக்கி இருந்தது அவனிடம் இருக்கும் பேக்கில் உணவு சூடாக இருந்தது வடபழனி ஹோட்டல் கேம்பஸில் இருந்து கிண்டி லொக்கேஷனுக்கு எடுத்து சென்று கொண்டிருக்கிறான் இப்போது பல்சர் பறந்தது இடைவெளியில் வண்டியை செலுத்தி போய் கொண்டிருந்தான் மழையில் நனைந்த மண்ணின் வாசம் ஹரிஷிற்கு தன் காதலியை ஞாபகப்படுத்தியது அவனுடைய இருபத்தி வயதில் தனக்கு பிடித்த தன்னை பிடித்த பெண்ணான அக்ஷயாவை தேர்ந்தெடுத்து அவளுடன் பேசி பழகி தன் காதலியாக்கினான் ஹரீஷ் லட்சத்தில் ஒரு அழகனாக இல்லை என்றாலும் ஆயிரத்தில் ஒருவனாக இருந்தான் அதனால் அக்ஷயாவும் காதலினால் ஈர்க்கப்பட்டாள் ஒரு வருடமாக லிவ்இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் அவர்கள் ஹரீஷின் இருபத்தி வயதில் திருமணம் செய்து கொள்ளும் உத்தேசத்தில் இருந்தனர் ஹரீஷ் பகலில் ஐ டி கம்பெனி வேலை செய்து இரவில் டெலிவரி பாயாக வேலை செய்து திருமணத்திற்காக சேவிங் செய்து கொண்டிருக்கிறான் தினமும் டெலிவரி முடித்து போரூரில் இருக்கும் அவன் வீட்டிற்கு செல்ல இரவு பதினோரு மணி இப்போது மணி இரவு எட்டு ஆனால் இன்று பத்து மணிக்கே தன் ஆர்டர்களை முடிக்க உத்தேசம் காரணம் நாளை ஹரீஷின் இருபத்தி நான்காவது பிறந்த நாள் அக்ஷயாவின் சர்பிரைஸ் கிஃப்ட் அவனுக்கு மிகுந்த ஆச்சரியத்தை தரும் அக்ஷயா தனக்காக கிப்டுடன் காத்திருப்பாள் என நினைத்து வீட்டிற்கு சீக்கிரம் போக வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் போதே போன் லொகேஷன் காண்பித்தது ஹரீஷ் லொகேஷனை நோக்கி போக அது அவனும் அக்ஷயாவும் வேலை செய்யும் ஐ கம்பெனியாக இருந்தது உள்ளே சென்று ஆர்டர் செய்தவருக்கு போன் செய்ய வெளியே வந்தார் அவர் ஹரிஷை நோக்கி வந்து ஹரிஷிடம் இருந்து பார்சலை வாங்கி ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணிட்டேன் என்று பார்சலை பார்த்து பின் ஹரிஷின் முகத்தை பார்க்க அக்ஷயா லவ்வர் ஹரிஷ் தானே நீங்க வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை என்று சொல்ல ஹரிஷ் யாருன்னு தெரியாமல் இருக்க என்ன பார்க்கறீங்க நான் அக்ஷயாவோட டீம் லீடர் ரமேஷ் பார்க்கல ஐ டி கம்பெனி ஒர்க் நைட் டெலிவரி பாய் இது அக்ஷயவுக்கு தெரியுமா என்று சிரித்துக்கொண்டே ஏழனமான குரலில் கேட்டார் தெரியும் சார் இது சும்மா பார்ட் டைம் பண்றேன் என்று ஹரீஷ் முகம் சுழித்து சொல்ல அப்படியா சூப்பர் சூப்பர் பேமெண்டோட அனுப்பியிருக்க என்று நோண்டிக்கொண்டே அவர் சொல்ல ஹரிஷ் முகத்தில் பொய் சிரிப்புடன் தேங்க்ஸ் சார் பாய் என்று சொல்லி தன் அடுத்த ஆர்டரை நோக்கி சென்றான் அக்ஷயாவிற்கு டெலிவரி செய்வது தெரியுமா என்று ரமேஷ் கேட்டது ஹரிஷிற்கு உறுதியது அவ்வளவு மோசமான வேலையில்லை என்று நினைத்தான் இன்றும் தன் ஆர்டரை சீக்கிரம் முடிக்க முடியாமல் பதினோரு மணி ஆகிவிட்டது வீட்டிற்கு சென்றால் எப்பவும் போல லேட்டாக வந்ததற்கு அக்ஷயா சண்டையிடுவாள் என்ற எண்ணம் இருந்தது சில நாட்களாக ஹரீஷிற்கும் அக்ஷயாவிற்கும் சண்டை அதிகமாகித்தான் போனது ஹரீஷ் கடினமாக வேலையில் கவனம் செலுத்தினாலும் அக்ஷயாவிற்காக நேரம் ஒதுக்காமல் இருக்கிறான் என்பதே அவளுடைய வெறுப்பிற்கு காரணமாக இருந்தது ஆனால் நாளை தனக்கு பிறந்த என்பதால் அக்ஷயா அன்பாக நடந்து கொள்வாள் என்று அவளை காண மழையையும் பொருட்படுத்தாமல் வீட்டிற்கு சென்றான் நனைந்த துணியுடன் வீட்டிற்குள் சென்றான் ஹரிஷ் கதவை தட்டும் முன் அக்ஷயா தனக்காக என்ன சர்பிரை வைத்திருக்க போகிறாள் என்ற ஆர்வம் அவனுக்குள் அதிகமாக இருந்தது நீண்ட பெருமூச்சுடன் ஆர்வத்தை அடக்கி கதவை தட்ட கதவு வீட்டிற்குள் சென்றான் அது சாதாரண வீடாக இருந்தாலும் அக்ஷயாவிற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் ஹரிஷ் வாங்கி வைத்திருந்தான் இருவர் வேறுக்கு சென்றாலும் பெரிய வருமானம் இல்லாததால் தங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தி வாழும் அவர்களால் வாழ முடிந்தது இருவரும் அவரவர் ஆசைகளை விட்டுக் கொடுத்தே அந்த சிறிய வீட்டில் வாழ்ந்து வந்தனர் ஹரிஷ் வீட்டிற்குள் செல்ல ஹால் இருட்டாக இருந்தது தனக்கான சர்பிரை போட்டான் ஆனால் ஹால் எந்த வித்தியாசமும் இருந்தது சோஃபாவில் இருந்த துண்டை எடுத்து தன் ஈரத் தலையை துவட்டி கொண்டே அழைத்தான் பெட்ரூமின் கதவு இடுக்கில் வெளிச்சத்தை கவனித்து ஹரீஷ் கதவை திறந்தான் ஹரீஷ் இந்த ஒரு வருடத்தில் அக்ஷயாவிடமிருந்து சில எதிர்பாராத கிப்ட்களை வாங்கியுள்ளான் ஆனால் இது ஹரீஷிற்கு தன் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத கிஃப்டாக இருக்கும் என அவன் நினைக்கவில்லை அவசரமாக திணித்து அவள் ஹரீஷை கவனித்தும் அவனிடம் எதுவும் பேசாமல் பியூரோவில் துணியை எடுத்து மடித்து பேக்கில் வைத்துக் கொண்டிருந்தாள் இன்றும் லேட்டாக வந்ததால் அக்ஷயா கோபத்தில் இருக்கிறாளோ என்ற எண்ணம் வந்தது ஆனால் பிறந்த நாள் என இவள் இப்படி இருக்க மாட்டாள் என ஹரீஷ் பக்கத்தில் சென்று அவள் கையை பிடித்து கேக்குறல்ல என்னாச்சு என்று கேட்க அவள் ஹரிஷின் முகத்தை பார்க்காமல் ஹரீஷ் கைய விடு என்றாள் என்னாச்சுன்னு சொல்றீ கைய விடுன்னு சொல்றேன் என்று பல்லை கடித்து பொறுமையான குரலில் சொல்கிறாள் ஏ ஒரு நிமிஷம் இரு எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் நீ பாட்டுக்கு ஏதேதோ பண்ணிட்டு இருக்க என்ன நினைச்சிட்டு இருக்க என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே கையை உதறி கோபத்தில் ஏண்டா டார்ச்சர் பண்ற என்று கத்தினாள் டார்ச்சர் பண்றனா ஏண்டி இப்படி பேசுற நாளைக்கு எனக்கு பர்த்டே ஆக்ஷயா இன்னைக்கு கூட எப்பவும் போல சண்டை போட்டே இருக்கணுமா இனிமே சண்டை போட வேண்டிய அவசியம் இருக்காது சரி கோவப்படாத நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் நீ கண்டிப்பாக அதை பார்க்கணும் அதுக்கப்புறம் எல்லா கோபமும் போயிடும் எனக்கு எந்த கிஃப்டும் தேவையில்லை நீ ஃபஸ்ட்டு வெளியே போ என்று கத்துகிறாள் ஹேய் ஏண்டி கத்துற என்று இவனும் கத்த அவள் ஹரீஷின் முகத்தை பார்த்து முறைக்கிறாள் ஹரீஷ் கொஞ்சம் நிதானமாக கேட்கிறாள் சரி இப்ப என்ன பிரச்சனை உனக்கு ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க இன்னைக்கு நீ என் டிஎல்க்கு என் டீம்ல எல்லாரும் கைதட்டி அக்ஷயோட லவர் டெலிவரி பாய்னு இவனை கட்டிட்டு ரெண்டு பேரும் எனக்கு உன்னால எவ்வளவு அசிங்கம் தெரியுமாடா என்று விரக்தியில் கத்தினாள் புட் டெலிவரி பண்றதுல என்ன இருக்கு அவன் பேர் என்ன இந்த டிஎல் ரமேஷ் என்கிட்ட நல்ல மாதிரி பேசிட்டு உங்ககிட்ட வந்து பத்த வச்சுட்டானா இது நான் சரியானடியா நிறுத்து அக்ஷயா குறுக்கிட்டாள் உன் அட்வைஸ் இத பத்தி இல்ல நீ என்கிட்ட லவ் சொல்லி நம்ம ரிலேஷன் போது இருபத்தி நாலு வயசுல மேரேஜ் பண்ணிக்கலாம் சொன்ன ஞாபகம் இருக்கா ஒரு வருஷமா உனக்காக நான் என்னோட எல்லா ஆசையும் சாக்ரிபை நானும் ராத்திரி பகல வேலை செஞ்சுட்டு தானே இருக்கேன் எல்லாம் உனக்காக தானடி நம்ம பியூச்சர்ல எந்த கஷ்டமும் படாம ஹாப்பியா வாழ தானே என் கஷ்டத்தையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கே என்னோட ஹரீஷ் இந்த வாஷிங் மிஷினுக்கும் டிவிக்கும் இஎம்ஐ கட்டியே நம்ம சேலரி எல்லாம் போச்சு என்னை பத்தி நீ கொஞ்சமாச்சு யோசிச்சு பாத்தியடா முன்னாடி எல்லாம் பாசமா இருப்பா இப்பட இருந்த இவ்ளோ நாள்ல உன் அப்பா அம்மா யாருனாச்சும் இருக்கியா நானும் எல்லாரும் மாதிரியும் சாதாரண பொண்ணுதான்டா எனக்கு மட்டும் லவ்வர் கூட சந்தோஷமா இருக்கணும்னு ஆசை இருக்காதயே நினைச்சிட்டு பயந்துட்டு இருக்கிற இந்த ஹரீஷ் என்று கத்தி தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாள் ஹரிஷிற்கு என்ன பேசுவதென தெரியாமல் வெறுமனே நின்று கொண்டிருந்தான் அவளும் எதுவும் பேசாமல் இருக்க ஒரு அமைதி நிலவியது ஹரிஷிற்கு அக்ஷயா தன்னை விட்டு போய்விடுவாளோ என்ற பதட்டம் வந்தது ஹரீஷ் அவள் கண்களை பார்த்து அக்ஷயா உன் டைம் ஸ்பென்ட் பண்ணணும்னு எனக்கு மட்டும் தோணாதான் என்ன டைம் ஸ்பென்ட் பண்ண முடியலன்னா அது ஏன்னு யோசிச்சு பார்த்தியா நம்ம ஹாப்பியான லைஃப் உனக்கு பிடிச்ச மாதிரியான லைஃப் வாழணும்னு வரும்போதே முடிவுதானே பண்ணாதான் அவகிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இருந்துச்சு நீ எனக்கு பழைய அக்ஷயவா வேணும் நீ எதையும் நினைச்சு என்று தனக்குள் இருக்கும் உண்மையான அன்பையும் நியாயத்தையும் அவரிடம் சொல்லி அவள் பக்கத்தில் செல்ல அவள் விலகியவளாய் கோபமான குரலில் இல்ல ஹரீஷ் இது சரி வராது இனிமே என்னால் டெய்லி பஸ்ல எல்லார்ட்டையும் இடிச்சுட்டு நின்றுக்கிட்டு ஆஃபீஸ் போக முடியாது டெய்லி கிச்சனுக்கு போய் அந்த என்ன வாசத்தையும் போகையும் அனுபவிக்க முடியாது எனக்கு இந்த லைஃப் வெறுத்துருச்சு இஷ்டமில்லாதவன் கூட வாழ்ற இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று கதறி அழுகிறாள் இஷ்டமில்லாத வாழ்க்கையா நான் இஷ்டம் இல்லாம போயிட்டன உனக்கு ஏன் இப்படி நான் பேசுற உன்னுக்கு ரொம்ப பிடிக்குண்டி என்று அவளிடம் சொல்ல அவள் அதை காதில் வாங்காமல் தன் கண்ணீரை துடைத்து எனக்கு பணத்தை பத்தி கவலைப்படாத என்ன மட்டுமே பாத்துக்கிற ஒரு ஹஸ்பண்ட் வேணும் ஹாப்பியான நைட் லைஃப் வேணும் கேண்டில் லைட் டின்னர் வேணும் நல்ல ஹேண்ட்பேக் வேணும் சொந்த வீடு வேணும் என் கூட ஒர்க் பண்றவங்க பார்த்து பொறாமப்படுற மாதிரி ரிச் கார் வேணும் எல்லாத்தையும் தரமுடிமா. முடியுமா அவள் கேட்பது நியாயமாக இருந்தாலும் ஹரிஷ் அவளுக்காக அவள் ஆசையை நிறைவேற்றவே தன் வாழ்க்கையின் நேரத்தை வேலை செய்தே இழந்தான் பெரும் பாரமாயிருந்தது நேசித்ததால் இதெல்லாம் அவனுக்கு ஒரு பொருட்டே கிடையாது அக்ஷயா இது எல்லாத்தையும் நாளைக்கே என்னால் அவனுக்கு கொடுக்க முடியும் என்று நம்பிக்கையாய் கூறினான் போது நிறுத்தரா சொல்ற பொய்ய நம்பிட்டு இருக்கிறதுக்கு தயாரா இல்லை நாளைக்கே வேறம் போற எனக்கு ஒரு தனி லைஃப் எனக்கும் ஒன்னும் இல்ல முதல்ல வெளியா என்று அக்ஷயா கத்தி ஹரீஷை பேச விடாமல் ரூமை விட்டு வெளியே தள்ளி கதவை சாத்தினா ஹரிஷ் கதவை தட்டி அக்ஷயா அக்ஷயா சொல்றது கேள்டி இதெல்லாம் சரி ஆயிடும் ஒரே ஒரு சான்ஸ் கூட எல்லாத்தையும் நீண்ட நேரமாகியும் கதவு திறக்கப்படாமல் இருக்க ஹரீஷ் விரக்தியில் இனி கதவை தட்டியும் அவளிடம் பேசியும் எந்த பயனும் இல்லை என்பதை உணர்ந்து மனசோர்வுடன் வந்து சோபாவில் அமர்ந்தான் ரூம் முழுவதும் அவர்கள் இருவரும் காதலிக்கும் போது எடுத்த போட்டோக்களாயிருக்கையும் கனத்த மனதுடன் பார்த்துக் கொண்டிருந்தான் காதல் ஆரம்பமான காலங்களில் அவர்களுக்கு எந்த கமிட்மெண்ட்ஸும் இல்லை யாரை பற்றியும் கவலைப்படாமல் இருவருக்கும் இடையே உள்ள அன்பை மட்டுமே மையமாக கொண்டிருந்தது அந்த காதல் ஆனால் கல்யாணம் என்பதை நினைக்கும் போது சில கமிட்மெண்ட்களும் தேவைகளும் மனபாரங்களும் உருவானது அக்ஷயா தன்னை மட்டுமே காதலித்து விட்டுக் கொடுத்து வாழ்ந்திருந்தாள் என நினைத்தான் ஆனால் அவளுடைய அடிப்படை தேவைகளை செய்வதே ஹரிஷுக்கு இருபத்தி நான்கு வயதில் எட்டாத தூரமாயிருந்தது அவனுடைய முழு நாளில் ஐடி கம்பெனியில் வேலை செய்வதும் டெலிவரி செய்வதும் தவிர வேறு எதுவும் செய்ய நேரமில்லாமல் இருந்தது டெலிவரி வேலை இல்லாமல் வேறு வேலை செய்து பார்த்தும் அவனுக்கு சரியான வருமானம் கிடைக்காததால் அவன் இதையே தேர்ந்தெடுத்து வேலை செய்து வந்தான் வேறு ஐ கம்பெனியில் வேலை செய்ய முயற்சி செய்தால் அக்ஷயாவை விட்டு பிரிய நேரிடும் என முயற்சி செய்யாமல் காலையில் ஆபீஸ் போகும் தன் டெலிவரி வேலையை போகும் வழியில் செய்து முடித்து மீண்டும் மாலையும் அதையே செய்வான் அதை விட்டு இளம் வயதில் இருக்கும் எந்த இன்ப துன்பங்களையும் அவன் அனுபவிக்கவில்லை காரணம் முயற்சி கடின உழைப்பு நம்மை உயற்றும் என்ற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது ஆனால் இவ்வளவு விஷயங்களை செய்தும் தன்னை வெறுக்கிறாள் என்பதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஒருவேளை காலையில் அக்ஷயாவை ஆபீஸில் விட்டு மாலையில் அவளை வீட்டில் விட்டு இரவில் பீச் ரைடென ஊர் சுத்தி எதிர்காலத்திற்காக எந்த செவிப்பும் இல்லாமல் அவளை சந்தோஷப்படுத்துவது மட்டுமே என்னமாக இருந்திருந்தால் அக்ஷயா இன்று அப்படி பேசிருக்க மாட்டாளோ என்ற எண்ணம் வந்தது ஆனால் அக்ஷயா தான் உழைப்பு வேண்டும் என ஆரம்பத்தில் நினைக்கும் போது வாழ்க்கையில் அடுத்தபடி என்ன என்ற எண்ணம் அவனுக்கு மேலோங்கி இருந்தது சிறிது யோசனைக்கு பின்னர் அவளின் ஞாபகத்தில் தன் பாக்கெட்டில் சிகரெட்டை எடுத்தான் தினமும் அவளுக்கு மட்டுமே முத்தமிட்ட உதடு இன்று சிகரெட்டிற்கு முத்தமிட்டது சிகரெட்டின் புகை இதயத்தில் கலந்து ஓர் உணர்வை தந்தது உடல் முழுவதும் ஈரமாக இருந்தாலும் அந்த புகையின் சூடு அவன் மனதிற்கு கதகதப்பை தந்தது ஹால் முழுவதும் புகையாக இருக்க அக்ஷயா திடீரென கதவை திறந்தாள் ஹரிஷிற்கு இன்னும் அவள் மேல் நம்பிக்கை இருந்தது ஆனால் அவள் தன் கையில் இருந்த கிஃப்ட் பாக்ஸை தூக்கி ஹரிஷின் மீது எரிந்து மீண்டும் கதவை சாத்தினாள் கிப்ட் பாக்ஸ் ஹரிஷின் முகத்தில் பட்டு அவன் காலின் பக்கத்தில் விழுந்தது ஹரிஷிற்கு நிறைய சகிப்புத்தன்மை இருந்தாலும் ஒரு நிமிடம் கோபம் வந்தது அவளுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் கிஃப்ட் பாக்ஸை திறந்து பார்த்தாவது அவள் எரிந்திருக்கலாம் என நினைத்தான் தன் மீது பட்டு கீழே விழுந்த கிஃப்ட் பாக்ஸை கையில் எடுத்தான் தங்க நிற துணியால் சுற்றப்பட்டிருந்த கிஃப்ட் பாக்ஸை பிரித்தான் ஏடிஎம் கார்டு மற்றும் ஒரு செல்போனும் இருந்தது செல்போனை கையில் எடுத்தான் இதுவரை மக்களிடத்தில் புழக்கத்திற்கு வராத புதிய வகை போனாக இருந்தது போனில் லோகவும் எதுவும் இல்லாமல் இருந்தது பொதுவாக எல்லா போன்களிலும் கைரேகை லாக் சிஸ்டம்தான் இருக்கும் இதில் கருவிடியை வைத்து லாக் ஓபன் செய்யும் குடும்பத்திற்காக தயாரிக்கப்பட்டது ஹரிஷ் கல்யாண் இதுவே ஹரிஷின் முழு பெயர் இந்த பிரத்யேக போனில் இரண்டு ஆண்ட்ராய்டு சிஸ்டம் இருந்தது ஒன்றில் மற்ற பயனாளிகள் கைரேக வைத்து பயன்படுத்தவும் மற்றொன்று கல்யாண் குடும்பத்திற்காக கருவிழி ஸ்கேன் செய்து பயன்படுத்தவும் தயாரிக்கப்பட்டிருந்தது செல்போனை ஹரீஷ் நேரத்தை பார்த்தான் மணி சரியாக இரவு பனிரண்டு இது எனக்கு ஹாப்பியான பர்த்டே இல்ல என ஆத்திரத்தில் கத்தி சோஃபாவில் கையை வைத்து குத்தினான் மீண்டும் ஒரு சிகரெட்டுக்கு பின் போனில் சத்தம் கேட்டு மெசேஜ் புல் என வந்தது ஹரீஷ் அதை ஓபன் செய்தார் வாழ்த்துக்கள் ஹரீஷ் கல்யாண் நீங்கள் இப்போது உங்களுடைய 24 நான்கு அடைந்ததால் உலக வங்கியின் உங்கள் அக்கவுண்ட் ஆட்டோமேட்டிக் ஆக்டிவேட் செய்யப்பட்டது உங்கள் இருப்பு தொகை பத்து கோடி இது கல்யாண் குடும்பத்தாருடைய வழக்கமாக இருந்தது மனித வாழ்வில் ஒருவன் பருவ வயதை தாண்டிய பின்னரே அவனுக்கு சரியான தெளிவு பிறக்கும் அப்பொழுதே அவனுக்கான அனைத்து உரிமைகளும் உடைமைகளும் கொடுக்க வேண்டும் அந்த வயது வரை அவன் எல்லோரும் போல சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்து கஷ்ட நஷ்டங்களை புரிந்து வாழ்க்கையை கற்றுக் வேண்டும் அதன் பின்னர் இருபத்தி வயதில் அவனுக்கான உரிமைகளை கொடுப்பார்கள் இது கல்யாண் குடும்பத்தார் ஹரீஷ் கல்யாணிற்காக கொடுத்த பிறந்த பரிசு இருபத்தி வயதில் தெளிவான எண்ணங்கள் தோன்றிய பின்னரே இது கிடைக்கும்படி ஏற்பாடுகளை செய்திருந்தனர் இதுவே முதன் முதலாக கல்யாண் குரூப் குடும்பத்தாரிடமிருந்து ஹரிஷுக்கு கிடைக்கும் பண உதவி ஹரிஷுக்கு இது முன்னமே தெரிந்திருந்தாலும் அவனுக்கு அக்ஷயா கொடுத்த அதிர்ச்சியை காட்டிலும் இது பெரிதாக இல்லை இதை அக்ஷயாவிடம் சொல்லும் உரிமையும் ஹரிஷிற்கு கல்யாண் குடும்பத்தார் கொடுக்கவில்லை கிப்ட் பாக்ஸை திறந்து பார்த்திருந்தால் அக்ஷயாவின் மனம் மாறியிருக்குமோ என்ற எண்ணமே மீண்டும் மீண்டும் ஹரிஷிற்கு உறுத்தி கொண்டிருந்தது போனை டேபிளில் வைத்து அருகில் உலக வங்கியின் ஏடிஎம் கார்டை எடுத்தான் தங்கத்தாலான வைரங்கள் பொறிக்கப்பட்டிருந்தது அந்த கார்டை கையில் வைத்து சுற்றி பார்த்தான் அவளுக்காக இத்தனை நாட்களும் கொடுத்த உழைப்பை நினைத்து மனதில் வருத்தப்பட்டான் நான் உனக்காக என்னோட லைஃப தியாகம் பண்ணி அக்ஷயா சந்தோஷமா இருக்கணும் அக்ஷயா கஷ்டப்படக்கூடாது அக்ஷயா அக்ஷய உனக்காகவே இத்தனையும் செஞ்சேன் ஆனா என்ன வேணாம் சொல்லிட்ட என்று ஹரிஷ் தனக்குள் தங்கை காதில் வைத்தான் அண்ணா சேர்ந்து என்று சந்தோஷ குரலில் சொல்ல எந்த உணர்ச்சியும் இருந்தது ஹரிஷின் குரல் தீக்ஷா இனி நீ அவளுக்காக கிஃப்ட் வாங்க வேண்டிய அவசியம் இல்ல அக்ஷயா நாளைக்கு என்ன விட்டு போக போறா தீக்ஷா விற்கு ஒன்றும் புரியவில்லை என்னன்ன சொல்ற என்கிட்ட பணம் இல்லங்குறதால அவளுக்கு என் கூட வாழை பிடிக்கல என்று சொன்னதும் தீக்ஷாவின் கோபம் தலைக்கேறியது எது பணம் இல்லன்னு உனக்கு பிடிக்கலன்னு போறாளா நாளைக்கு நேர்ல வந்து அவளை பணத்தாலே எரிக்கிறேன் என்று கோபத்தில் கத்தி போனை வைக்கிறாள்